திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கழிப்பாலை திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் நெய்தற் பிள்ளை என்றெண்ணி நெருங்கிச் சென்று கைதை மடர்புல்குதன்கழிப்பாலை அதனுரைவா வைதற்பிறையொடு பாம்புடன் வைத்த பரிசரியோ எய்த பெரின் இறங்காது கண்டாயினம் இறையவனே பருமணியும் பவளமுத்தும் பரந்துவரையேயே பொறுமால் கரை மே்த்தடை கொணர்ந்தெற்ற புலிந்திலங்கு கருமாமிடருடை கண்டனம்மான் கழிப்பாலை எந்த பெருமானவன் என்னையாளுடைய பெரு நிலத்தே நாட்பட்டிருந்தின்பம் எய்தலுற்றிங்கு நமந்தமரா கோட்பட்டொழிவதன் முந்தவே குளிர்த்தடத்து தா்பட்ட தாமரை பொ்தண்கழிப்பாலை யண்ணல் காட்பட்டொழிந்தமன்றே வல்லமாயுவகளிடத்தே சுவாமி பால்வண்ணநாதர் அம்பாள் வேதநாயகி திருச்சிற்றம்பலம்